ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வளைகுடா போரின்போது ஈராக்கின் ஸ்கட் ஏவுகணை ஒன்று சவுதி அரேபியாவின் டஹ்ரான் நரைல் அமெரிக்க இராணுவ தளத்தில் வீழ்ந்து வெடித்ததில் இருபத்தி எட்டு அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசர்பைசானின் நஹர்னோ கரபாக் பகுதியில் ஆர்மேனிய இராணுவத்தினர் ஆறுநூற்றி பதிமூன்று குடிமக்களை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மேற்கு கரை நகரான ஹெப்ரோனில் மசூதி ஒன்றில் இஸ்ரேலியரான பருக் கோல்ட்ஸ்டெயின் என்பவர் சுட்டதில் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு நூற்றி இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் ஆத்திரமடைந்த பாலஸ்தீனர்கள் கொலையாயை கொலையாளியை அடித்து கொன்றனர் இதனையடுத்து நிகழ்ந்த வன்முறைகளில் இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்களும் ஒன்பது இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலகின் மக்கள் தொகை 6.5 பில்லியனை தாண்டியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இதே நாளில் ரஷ்ய சோயுஸ் 32 இரண்டு விண்ணூர்தியில் விளாடினிர் லியாக்கோ மற்றும் வாலரி ரைமின் ஆகிய வீரர்கள் சல்யூத் ஆறு விண் நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எஸ் ராஜரத்தினம் சிங்கப்பூரின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தனுஷ் தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சர் டொனால்டு பிராட்மேன் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாகி ரெட்டி இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அ வின்சென்ட் திரைப்பட ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் குவைத் தேசிய நாள் மற்றும் பிலிப்பைன்ஸ் மக்கள் எழுச்சி நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை